பாடம் முப்பது தான் சொல்வது நன்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தியை மும்முறை திரும்ப சொல்லுதல் ஒரு முறை பெரும் பாவங்களை பற்றி நபி சொல்லும் அவர்கள் சொல்லும் போது எச்சரிக்கையாக இருங்கள் பொய்சாட்சி சொல்வதும் அவற்றில் உண்டுதான் என திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபி சொல்லும் வேலைகளை செல்லும் அவர்கள் தமது இறுதி கஞ்சின் போது ஆற்றிய பேருரையின் கடைசியில் நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சமர்ப்பித்து விட்டேனா என்று மும்முறை கேட்டார்கள் என இபின் உமர் ரதியுல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்